ி போன்றையுடைய கருப்பு அடிமை ஒருவர் உங்களுக்கு நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேளுங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று நபி சொல்லுல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று